கௌபு வணக்கம் ராயதுரை பேசுகிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ரெண்டு தண்ணியும் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இப்போது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு மாடு இருக்குன்னா மாடுக்கு வந்து வலது பக்கம் நீங்கள் வந்து தண்ணி விற்கிறீங்க இடது பக்கம் வந்து புல் வைக்கிறீங்க ஸோ தேவைப்படுற புல்லை வந்து மாடு இந்த பக்கம் சாப்பிட்டுக்கும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை வந்து இந்த பக்கம் வந்து தலையை நீட்டி சாப்பிட்டுக்கும் இதே மாதிரி தான் ஸோ அதுக்கு வந்து சுற்றி சுற்றி வேறு இருக்கும் அது முதல்ல வந்து தெரியுமா என்னன்னு எல்லா பக்கமும் அது வேறுவிடும் அது எங்கே தண்ணி இருக்கோ தண்ணி தேவைய தண்ணி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எடுத்துக்கும் உரத்தை வந்து உரம் கூட பார்த்திங்கன்னா அது வந்து அந்த இடத்துல உரம் எப்படி அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்மேள மு நீர் மூளக்கூறோடு சேர்ந்து நீராக அது அது வந்து எடுத்துக்கும் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சிறிதளவு ஈரப்பதத்தோடு சேர்ந்து அந்த உரத்தை வந்து அது எடுத்துக்கும் ஸோ ரெண்டு பக்கம் தான் எடுத்துக்கும் ஒரு மரம்னு பார்த்திங்கன்னா அது வந்து வலதுகை பக்கத்துலேயும் வந்து உரம் இருக்கும் இடது பக்கம் வந்து தண்ணி இருக்கும் ஸோ உரம் இருக்கிற இடத்துல உரத்தை எடுத்துக்கும் தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி எடுத்துக்கும் இது வந்து உங்களுக்கு இன்னும் சரியாக புரியணுன்னா நேரில் நம்ம பண்ணிட்டு ஐயா பழனிசாமி பண்ண இல்லை அப்படின்னு சொன்னால் சக்திகள் பண்ணை தான் உரம் வச்சுருக்குறோம் ஸோ சக்தி பிரகாஷ் பொள்ளாச்சி சக்தி பிரகாஷ் பண்ணிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது நல்ல முறையில் புரியும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து நிறையா சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லும் சில விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது நிறையா டைமாக நம்ம வீடியோ எடுத்து போடும்போது கூட அதில் வந்து நிறையா சந்தேகங்கள் வருது நேரில் வந்தீங்கன்னா அந்த சந்தைகளை எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்